வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இதெல்லாம் ஒரு காலத்துல பெண்களுக்கான சில ஒழுக்க சொல்லி வச்சிருந்தோம் இது சரியா அப்படிங்கறத பாரதியார் கேள்வியா எழுப்பினர் உண்மையிலேயே பெண்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வரையறை வகுத்து சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இல்லையா பெண்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அவங்களே சில வரையறையை வை வகுத்து கொண்டு கட்டுப்பாட்டோடு அல்லது ஒழுக்குநறியோடு வாழ்வதுதான் சிறப்பு அவர்களுக்காக நாம் கட்டுப்பாடுகளை விதிப்பதோ அல்லது பெண்மையை போற்றுவதாக நினைத்து தெய்வம் என்றும் மலரென்றும் சொல்வதோ சரியா நிச்சயமா கிடையாதுங்க ஏன்னா அவர்களை அவர்களின் போக்கில் விட்டுணும் ஆற்று தண்ணீரை ஆறு போற போக்கில தான் விடணும் அதை திருப்பி விட நினைச்சோம்னா அதனுடைய போக்கு நிலைதடுமாறி இந்த பூமி முழுவதையும் சேதம் உண்டாக்கிரும் அந்த மாதிரிதான் பெண்களையும் சில கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி அல்லது பெண்களுக்கு நான் பாதுகாப்பு அப்படின்னு அவங்க எங்க போனாலும் பின்னாலேயே போயிட்டு இருக்கிறது இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் பெண்களினுடைய ஒழுக்க கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்புறோம் நிச்சயமா இல்லை அது எப்பொழுது கட்டுப்படுத்தப்படும் தெரியுமா முழு சுதந்திரத்தோடு தன்னுடைய நிலை உணர்ந்து நடந்து கொள்கிறார் ஒழுக்கு நெறியை வகுத்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே பெண்களுடைய மாண்பு இன்னும் மேன்மை அடைகிறது திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி ஏழு காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை மீண்டும் குரல் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மீண்டும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி